السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد لله رب العالمین والصلاه والسلام على رسول الله ارسل الله الی تا قطم بشیرا ونذيرا وداعیا الی الله باذنہ وسراجا منيرا وعلى الیہ واصحابه واتباعه اجمعین اما بعد எல்லாம் அல்லாஹு ஜில்ல ஜலாது போய் புகழ்ந்து எங்களுக்கெல்லாம் ரசூலாகிய முகமது அலை வசூல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தாருகள் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக பதி அல்லாஹ் வண்பும் இன்னும் ஓமி நான் முஸ்லிமான அனைத்து மக்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் சொல்லியன் பின்பு அல்லாவுடைய புனித கடமை ஜிம்மாவுடைய கடமைக்காகவே வந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய அடியார்களே சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹுள்ள ஜலாலுகு எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவைகளை எடுக்கும் தவறான மோசமான விடயங்களை தவிந்தும் வாழும்படி கூறிக்கொண்டிருக்கிறான் எனவே நான் உங்களுக்கு எனக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து அன்பான பெரியவர்களே சகோதரர்களே பல காலங்கள் உருண்டு ஓடியது அதில் ரசூசல் அல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் நான் வாழ்ந்த காலம்தான் சிறந்த காலம் அதில் அல்லாவுக்கு அல்லாவுடைய புறத்தால வகி இறங்கியது புனித புராணம் பூர்த்தியானது இப்படி பல சிறப்புகள் அசூருல்லாவுடைய காலத்தில் இருந்ததனால அசூருல்லாஹி சல்லு வசூலம் சொன்னார்கள் காலங்களில் நூற்றாண்டுகள்ல என்னுடைய நூற்றாண்டு காலம்தான் சிறந்தது இதே போல வருடங்கள் மாதங்கள் அந்த மாதத்தில் ரமதானுடைய மாதம் சிறப்புள்ள மாதங்கள்ல ஒன்றாக இருக்கிறது இதே போல நாட்கள் எடுத்துக்கொண்டால் கிழமையில ஏறு நாள் இருக்கிறது அதில் ஜும்மாவுடைய நாள் மிகவும் சிறந்த நாள் எல்லா நாட்களுக்கும் தலைமைத்துவமான ஒரு நாள் தான் ஜும்மாவுடைய நாள் ரசூசல்லாஹு அலைவசலும் சொன்னார்கள் சையீதுல் ஐயாம் யோமுல் ஜும்மா சையுதுல் ஐயாம் ஜும்மாவுடைய இந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள் நாட்களில் சிறந்தத இன்னும் எந்த நாட்கள்ல சூரியன் உதயமாகுதோ அந்த நாளில் சூரியன் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது அந்த சூரியன் வந்து உதிக்கக்கூடிய நாட்களில் இந்த ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் ஏனென்றால் இந்த நாளில்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அல் ஜன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாள் தான் அவங்க சுவர்க்கத்திலையும் நுழைவிக்கப்பட்டது ஒரு காரணத்துக்காக வேண்டி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த ஜும்மாவுடைய நாள் வபீஹி தபு முஸ்தது இந்த ஜும்மாவுடைய நாளில்தான் ஹியாமத்தினால் வரும் இன்னும் சொன்னார்கள் இந்த ஜும்மாவுடைய நாள் வந்தால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது ஆனால் ஜிங்களுக்கும் மனிதர்களுக்கும் தவிர அவங்க வலமையா இந்த நாளை வலமையான மாறி பாவித்துக் கொள்வாங்க அதனால் நாங்கள் எல்லா பயப்படுவோம் இந்த நாளைக்கு ஏனே நாட்களை விட ஒரு சிறப்பை நாங்கள் கொடுக்கும் அந்த சிரப்புல ஒன்று தான் ஜும்மா தொலைகுவார் அந்த சிறப்புல ஒன்று தான் குளிக்கிறது குளிக்கிறது வந்து பொதுபாவுக்கு ஆக வேண்டியது குளிக்கிறது வந்து இந்த நாளுக்கு குளிச்சிட்டு மனிதர் ஜும்மா யார் ஜும்மாவுடைய நாளில குளிச்சிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்லத்தை உடுத்துக்கொண்டு காண இந்த இன்னும் அவர்ட இருந்தால் அத்திரையும் பூசிக்கொண்டு அப்படி அத்திர என்ன பூசுறாரு அதுக்கு பகரமாக வந்து அவருக்கு எவ்வளோ எளிதேலும் எவ்வளோ தொலையிலுமோ அவ்வளோ தொழுறாரு இமாம் ஏறும் வரை இமாம் கேரினே கே சும்மா அன்சத் மௌனமா இருக்கிறாரு ஜும்மா கேட்கிறாரு இந்த அமல்களை செஞ்சால் அப்பாரத்தும் லிமா ஜும் இந்த ஜும்மாக்கும் அடுத்த ஜும்மா வரையில அவருடைய சின்ன பாவங்களுக்கு மன்னிப்பு ஏற்படும் அல்ல மன்னிப்பை கொடுக்கிறான் அடுத்த ஜும்மா எஸ்டாசத்தை ஐயா எஸ்டா மூணு நாள் பத்து நாளே கல்ல அவர அவருக்கு பாவத்துக்குண்டான மன்னிப்பை கொடுக்க எப்படி ஜிம்மா நாளில குளியங்கு அன்பு கட்டளை வெள்ளையா இருக்கலாம் வெள்ளைக்கு வாசா இருக்கலாம் அடுத்து அத்தர் பூசர் பூசுங்க அத்தர் இல்ல என்ன பூசுங்க அத்தருக்கு பகனம் அதால் ஒரு மனம் வரும் ஜிம்மாக்கு வாராரு வந்து தூங்கல்ல தொழூராறு இமாம் மிம்பருக்கேறும் வரை ஏறுனே கே தொழுகை முடிச்சு கொண்டு இமாமுடைய பேச்சை கவனிச்சு கொண்டிருக்கிறார் கேட்கிறார் காதாலை கேட்டுக்கொண்டு உணர்ச்சியோடு இருக்கிறார் மௌனமா இருக்கிறார் காதாலை கேட்கிறார தூங்கல்ல சிலம தூங்குறத பார்த்தோன்னு தான் இங்க வருவாங்க ீங்களை கேள்வி அமல் செஞ்ச குளிச்சத்தில் இருந்து குளிச்சு முடியும் வர காட்டும் அவருக்கு பத்து நாளைக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் இது தாரு கண்டால் சம்பாரிகத்துக்கு ஆசை இருந்தால் இப்படி அமல் செய்யணும் என்று ஆசை இருந்தால் அவருக்கு இந்த நன்மை இருக்குது ஆசை இல்லை சம்பாரிகத்துக்கு ஐடியா இல்லை அவர் ஏனைய நாளமா இருந்தால் இந்த நாளை பாவிச்சு கொள்வார் அதனாலுடைய நாள் வரையில் அமல்கள் இருக்கக்கூடிய முன்வைத்தார்கள் சூரத்துக்காக போதுங்க சூரத்துக்காக போதினென்றால் அந்த மனுஷனின் தஜ்ஜால் போன்ற பெரிய பெரிய பித்னாக்களை விட்டு அல்ல பாதுகாப்பான் அதனால இமாம் மாலிக ரம் போன்ற இமாம்கள் வீட்டில அந்த சூரத்துள் ககுப்ப வெள்ளிக்கிழமை ஓதவும் வச்சாங்க கண்காணிச்சு வந்தாங்க அவ்வளவு முக்கியமான ஒரு சூறாதான் சூரத்துள் ககுப்பு அந்த அடிப்படையில் இது நாலு கிழமையில ஒரு நாளைக்கு நாங்க குடிக்கக்கூடிய மதிப்பு அடுத்தது வருஷத்துல மாதம் பல மாதங்கள் இருக்கிறது சிறப்பான மாதங்கள் அதுல ஒன்றுதான் ரமதானுடைய சிறப்பான மாதம் ஏனென்றால் அல்லாஹூ ஜல்ல ஜலாலு அவனே கூறியிருக்கிறான் நீங்க ரமதானுடைய காலம் ரமதானுடைய காலம் வந்தால் பல் எசும்பு அந்த மாதத்தில் நீங்க நோம்பு புரியுங்க அடுத்தது இந்த ரமதானுடைய மாதம் வேற என்ன சிறப்பண்டா இதுல தான் அல்லாஹு சாலா புரானையும் குரானுக்கு முன்னால வந்த வேதங்களையும் மல்லா இறக்கி வைத்து ரமதானுடைய மாதம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நோம்பாலியா இருக்கும் பொழுதுதான் சௌராத்த கொடுக்கப்பட்டது அல்ல அல்ல வந்து சொன்னான் நீங்க சூர்சினா மலைக்கு நாப்பது நாளைக்கு வாங்க அது நோம்பாலியா வாங்க அங்கதான் சூரா அவளுண்ட வேதம் சௌராத் கொடுக்கப்பட்டது இதே போல ஹதிரத்தே ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பாலை காட்டு வனாந்திரத்தில் இருந்த பொழுதுதான் இஞ்சில் வேதமும் அவங்க ஏத்திகாஃப்ல இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்டது அதே போல ரசூருல்லாஹி சல்லு அலை அவர்களும் இருக்கும் பொழுதுதான் குர்வானுடைய ஆரம்பமும் இறங்கியது அதனால இந்த மாதத்துக்கும் ஏனைய குரான் வேதங்களுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு மாதம் ஷஹரு ரமதான் ரமதானுடைய மாதம் அதனால சகோதரர்களே இந்த ரமதான்ல இந்த மாதத்தை சிறப்பாக்கும்படி நோன்பு அல்லாத கடமையாக்கிருக்கு இந்த மாதத்துடைய கண்ணியம்தான் பரதான நோன்பு இந்த மாதம் வந்தால் இந்த மாதத்த நோன்புக்கு ஒதுக்குங்க அதனால பரதான ஒரு கடமை அசம்பு பிடிக்கிறது இரண்டாவது முக்கியமான ஒரு இபாதத்தான் ராவுடைய இபாதில்லை வாவேல மனிதன் நின்று நின்று வணங்குவது அதனால ஒன்று பருது அடுத்து வந்து சுண்ணல் அப்ப பருது நோம்பு அதனால் இந்த நோம்புக்கு ரெண்டு தொங்கல் இருக்கிறது ஒரு தொங்கல் வந்து சஹர் அடுத்த தொங்கல் வந்து இஃப்தார் இந்த ரெண்டும் சாப்பாட்டோட சேர்தல் சஹர் அதுவும் ஷாப்பாட்டோடு இஃப்தார் அந்த தொங்கலும் சாப்பாட்டோடு அதனால ரெண்டு சாப்பாடை பத்தியும் உங்களோட சகர் எப்படி இருக்காடு இதே கூட என்ன சாப்பாடு அத்தமல் மூமின்னுடைய நல்ல சாப்பாடு சஹருடைய மூமினுடைய சஹருடைய நல்ல சாப்பாடு அத்தமல் ஈச்சபலம் என்றார் சஹருடைய சாப்பாட்ல ஈச்ச பலத்தை முன்னால வச்சாங்க அதே மாதிரி உங்கள் ஒரு ஆள் நோம்பு விற்றால் நோம்பு நோம்பு நோட்டு அதாவது நோன்பு விற்றால் இஃப்தாரி செய்யுக்தி அலா தம்பிரி ஈச்ச பலத்தில் நீங்க அதனால சஹரையும் வச்சா சிலவங்களுக்கு ஈச்ச பலம் சில வியாதி உள்ளவங்களுக்கு ஆனா இலஜிக்கான ஒரு விஷயம் அல்ல இந்த ஈச்ச பலத்தில சில சஹாபாக்களுடைய வார்த்தையில் இருக்குது இந்த ஈச்சப்பலத்தால ஒரு சகாதி ரதியா நினைக்கிறேன் அவங்க இருக்கணும் அவங்க சொல்றாங்க இந்த ஈச்ச அவருடைய ஈரலுக்கு அவருடைய ஈரலோட சம்பந்தம் பாட்டுக்கு முகையில் முகவ்வி அதாவது அல்ல ஒரு கூவத்தை கொடுக்கிறான் இரண்டாவது உடம்புக்கு இனிப்பு தேவை அந்த இனிப்புடைய முழு சந்தியம் அல்ல ஈச்ச பழத்தில் அது மாத்திரமல்ல அரபிகளுடைய பிரதானமான சாப்பாடுகள் ஒன்று தான் ஈச்சப்பழம் அடுத்த பால் இப்போ எங்கட பிரதானமான சாப்பாடு பாலும் சோரும் அதே மாதிரி அந்த காலத்தில் அரபிகளுடைய பிரதானமான சாப்பாடு ஒன்று ஈச்சப்பழம் அடுத்தது பால் சில சகாபாக்கள் நாற்பது ஐம்பது வருஷமாக தண்ணியும் பாலும் தேனு குடிச்சிருக்கிறார்கள் வேற ஒன்றுமே அவங்க பாவச்சில்லை இமாம் நசாய் ரஹமத்துல்லா ஆலே அவங்களுடைய கூட இமாம் சுகுருமா என்ற ஒரு ஆளுமை வைத்து அவர் வாழ்க்கையில தேனையும் தண்ணி தான் குடிச்சிருக்கிறார் வேறொட்டுமே குடிச்சிரு அடுத்த குடிப்புகள் வந்து சவல அது மனுஷனுடைய இன்பத்துக்கு ஆசை இப்ப கடையில் போன துணிவோஜாய் லைன்ல போத்தல் இருக்கு நிறம் நிறம் இதெல்லாம் மனுஷன் ஆசை எங்க ஆசையில கை வைப்பானோ அங்க அவன் உடம்பு பழுதா பேசுகிறேன் சிவமாக அதனால் அன்பான சகோதரர்களே பெரியவர்களே ஈச்சபலம் இது இரண்டாவது கருத்துகள் வருகிறது நீண்ட நேரத்துக்கு பின்னால சாப்பாடு இல்லாம நீண்ட நேரத்தில் நேரத்தோடு இருந்த மனுஷன் ஈச்ச பழத்திலிருந்து சாப்பிடும் பொழுது இனிப்பு அதுக்கு எல்லா சாப்பாடையும் அவசரமாக ஜம்மிக்க வச்சிருக்க இப்படி அன்பான சகோதரர்ல ஈச்ச பழத்துல நிறைய அதிசுகள்ல கருத்துகள் சொல்லப்பட்ட இது சிலவங்க சில புஸ்து வச்சிருக்கிறார்கள் அதனால ரெண்டு தொங்கலும் அவங்க எங்களுக்கு வழிகாட்டினது இந்த சாப்பாடை கொண்டு அது போற எல்லாம் பாவிக்கலாம் அந்த வகை அன்பான சகோதரே இதில் என்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரமலான் வரலான நோம்புடைய ரெண்டு தொங்கல் ஒன்று சகரும் அடுத்து இஃபாரும் அதனால ரெண்டும் சாப்பாட்டோட தான் நினைஞ்சீங்க அதனால இஸ்லாமின் சொல்லுது நீங்க ஹலால் சாப்பாடு சாப்பிடுங்க ஹலால தேடுங்க ஹலால் வந்து முஸ்லிமுடைய சின்னம் ஒரு மூமிந்த சின்னம் அவனுடைய முஸ்லிமுடைய ஒரு ஒரு மாசரா ஒரு வாழ்க்கை தான் ஹலால தேடுவது எந்த ஹலால் இது விவாதத்துகள் கபூலாகுவதற்கும் துவாக்கள் கபூலாகுவதற்கும் எங்கட எங்கட உடம்புல சுகம் ஆக்கிய துண்டாகத்துக்கும் ஹலால் ஒரு காரணம் அதுக்கு மாத்திரம் ஹராம் இது ஒரு மூமினை ஜெம்பிக்காது ஹராம் ஒரு மூமினுக்கு இது எலஜிக்காகும் இரண்டாவது இதுகளால் நாங்கள் செய்யக்கூடிய வாதத்தும் அபூல் ஆகாது என்ற ஒரு மனுஷன் அல்லாஹ் பாதுகாக்க சஹரையும் இஃப்தா ரெண்டு தொங்கலையும் ஆகாத முறையில் செஞ்சார் ஆகாத முறையில் என்றால் ஹராமான முறையில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் ரெண்டு சாப்பாடையும் பாவிச்சாரு ஆனா இந்த ரெண்டு சாப்பாடுகளை நடுவுல செய்யக்கூடிய சக்தி என்ன இபாதாக போகுது அதனால்தான் குளமாக்கல் ஒரு முறையை சொல்றாங்க ரமதானுடைய காலம் ஆரம்பித்தால் ஒரு மனுஷன் என்ன தேவை என்றால் அவனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் எவ்வளவு சல்லி வேணும் எவ்வளோ ஒரு உதாரணமா ஒரு ஐம்பது ரூபாய் சல்லி அந்த சல்லியை சுத்தமா எடுத்துட்டாரு செல்லாறு இந்த சல்லியால தான் நான் என் நோம்பு காலத்தை போறேன் வேற எந்த ஒரு சல்லியை நான் பாவிக்க மாட்டேன் இந்த தொகை எனக்கு வேணும் இந்த நோம்பு பிடிச்சதுக்கும் நோம்பு நோட்க்கும் திருப்தி நான் தின்றதும் நான் அடுத்தவங்க கொடுக்கிறதும் சுத்த ஹலாலா இப்படி ஹலால ஆசை வைத்து முன்னுக்கு வந்தால் அல்லாக்கு பெரிய விஷயம் மாசத்துக்கு அந்த மனுஷனுக்கு இல்லையென்ற அடுத்தவங்கள் மாதிரி எல்லமண்டு என்னுடைய குடும்பத்துடைய பாவினை அப்ப மாஷா அல்லா அல்லா பாப்பான்னு உள்ளது இந்த மனுஷன் ஹலால விரும்பி போற மனுஷன் இவனுக்கு ஹலால துறக்கும் அதனால் அன்பான சகோதரர்களே ரமதானுடைய நோன்ப நாங்கள் பாதுகாப்போம் வேணும் அதனுடைய குறிப்பாக சாப்பாடுகளையும் நாங்கள் அதை சுத்தம் உள்ளதாக அமைச்சு கொள்ளும் அடுத்த அன்பான சகோதரர்களே ரமதானுடைய அடுத்த பொங்கல் ராவுடைய வணக்கம் ராவுடைய வணக்கம் என்ன எங்கட் எங்கட வார்த்தையில தராவீன் என்று தராவீன் தொழுகை இதில் அன்பான சகோதரர்களே எந்த விதமான சந்தேகங்களோ எந்த விதமான முரண்பாடுகளோ இல்லை இதுல தெளிவாக எங்களுக்கு சஹாபாக்கள் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் இருந்து சகாபாக்கள் எடுத்து தந்திருக்கிறார்கள் அதுல ஒன்று தராவிய இந்த இந்த பேரையே வரது காரணம் ரெண்டாவது ரசூலம் தராவிய தொழுதார்களா அப்படி ரசூல்லாஹு வலை உசலம் தொழுதால் எத்தனை ரகா தொழுதார்கள் அடுத்தது து ஏற்படுத்த ஏற்பது என்ன காரணம் இப்படி நாங்க வரிசல பாமசில் அன்பான சகோதர கொண்டு இந்த தரா இந்த ராவுடைய வணக்கத்துக்கு ஏன் தராவி என்று பெருவை செய்கிறோம் தராவி அன்பான சோழரை கருத்து ஓய்வு பெறுவது ராகத் அப்படி என்ற ஒரு காலத்தில் அமைதியா இருப்பாங்க அதுபோல இன்னும் அடுத்த நாள் ஆரம்பிப்பாங்க இப்படி நாலு நாளாக அஞ்சு கட்டத்துக்கு அந்த காலத்துல ஆரம்பிச்சாரு அதனால இது ஓய்வெடுத்து சொல்லுவது தொழுகையொழிய வாரை வார ஸ்பீட போறதல்ல ஏதோ எங்கி போறது முழு குரானையும் வார்த்தைகளும் தான் இன்னும் இன்னும் சஹாபாங்களுடைய கௌர்வம்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு வருஷத்தில் ஒரு குரானை முடிக்கும் அவனுக்கு முடிக்கேலாட்டி அவனுக்கு போதை தெரியா என்ன செய்ய அந்த மனுஷன் கேக்கூடும் அதனால அந்த காலத்தில் என்ன செய்வாங்க ஒரு இமாம நிலைநாட்டி நோம்புல குரான் இறங்கின மாசம் ஒரு குரான சம்பூர்ணமா கேட்பார் இமாம் அபு ஹனீஃபா அபு ஹனீபா ரம் அலை சொல்றான் தராவில ஒரு இமாமுக்கு பின்னால கேட்பது கட்டாயம் அதனால குரான கேட்கக்கூடிய தொழுக நபில் தொழுக இத ஓய் எடுத்தாங்க மேலான ராவுடைய ஆரம்பத்துல தூங்கிடுவாங்க சொல்லுவாங்க ஆனா தூங்குற கடைசியில அந்த நேரத்துல தான் தராவியுடைய ரகாசில குரான் கேட்கப்படும் அதனால தராவிய இது மனுஷன் ஓயோட அமைதியா சொல்லக்கூடிய தொழுகை அதனாலதான் இந்த காலத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஹாவிருக்கிறார் ஒரு வீட்டு குரானுடைய முழு குடும்பமும் அவரு பின்னால குரான் கேக்குது எவ்வளவு குரான் இன்பம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஹாபி நோன்பு காலத்துல அவருக்கு பின்னால முழு குரானை நான் கேட்கும் அவர் ஓதுற மாதிரி முடிந்த அளவு தஜ்வீன் தருத்தியில நான் ஓத பார்ப்போம் இப்படி இருந்தால் எவ்வளவு சிறப்பாகும் அந்த வீடுகள் ரமதானுடைய காலத்தில் இரண்டாவது விஷயம் எத்தனை தராவை தொழுதார்களா அப்படி தொழுதால் எத்தனை தொழுதார்கள் இதுக்கு அதி தெளிவா வந்திருக்கிறது ரமதானுடைய காலம் ஆரம்பிச்சால் தொழுக கடமையானே இத்தகது ரசூல்லுடைய பள்ளியில ஒரு சைட்ட கோ ஒரு இடத்தை அமைச்சு கொள்வாங்க ரமதானுடைய ராவு நின்று வணங்கிக் கொண்டு இருப்பார்கள் எத்தனை ரக்கா சொல்லுதாங்க அது எந்த ஒரு சஹாமியும் அறிவிக்கும் எத்தனை ரக்கா எத்தனை ரக்கா சொல்லுதாங்க ஏதோ சகாபாங்கிறது தெரியாது அதைவா அதைவா அதனால சஹாபாக்களும் அவங்க முடிந்த அளவு தொழுது கொண்டே போனால் தெளிவா ஒருவாயத்தில் வருது செய்த அனந்தபின் மாலிக் சஹாபி ரெல்லாம் அறிவிக்கிறார்கள் ஒரு பைனர் ரமலான் உடைய மாதம் வந்தது வந்தால் ரசூ வசல்லம் பைதா, தனிய தொழு ஏழு இருக்கும் வரையில எங்கள்ட்ட வரல இருந்தார் மூணாவது ராவ் வந்துச்சோ அப்ப எங்கள்கிட்ட வந்தார் எங்கள்கிட்ட வந்து எங்களோட தொழுதார்கள் பாதி ராவ் வரையில போயிட்டான் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு வரல இருபத்தஞ்சு வந்துச்சு அப்ப எங்களோட வந்த வந்து ராவுடைய முக்காவாசி போகும் வரையில எங்களோட சொல்லுதாது இருபத்தஞ்சாவது ராவு இருபத்தாறு ராவு வந்துச்சு எங்களோட வரல் இருபத்தேழு வந்துச்சு ராவு சஹர் வரைய காட்டும் ராவ ஹயா தாக்கினார் ஆனா சஹாபாக்கள் சொல்லலை இருபத்தேலாவது ராவ் வந்த முழு ராவையும் சகர் வரையில கழிச்சார்கள் சஹாவாக சொல்றாங்க ஆனா சஹர்ல தான் போய் முடிச்சாங்க அது போல தான் நாங்க பல பலாந்த அதை நாங்க செஞ்சோம் நோம்புக்காகவே அதனால சகோதரில் இப்படி சொல்லுவாலை சொல்ல முடிய அமல்கள் இருந்தது இப்பமர் ரீனாவுடைய ஆட்சி காலம் வந்தது அதுவும் ஆரம்பத்தில் அதே நிலைமையிலுடைய வணக்கங்கள் பல ஜமாத்துகள் சொல்லுறாங்க ஒரு இமாமு பின்னால ரெண்டு பேர் ஒரு இமாமு பின்னால மூணு பேர் ஒரு இமாமு பின்னால ஒரு ஆள் இது இது இதை விட ஒரு நல்லம் தான் எல்லாரையும் ஒரு இமாமின் கீழே ஒண்டி சேர்ப்பல் இப்ப சைத்னா உமர் ரவி என்ன செஞ்சாங்க ஒரு இமாமை ஏற்படுத்தி அவருக்கு பின்னால மாமுங்களா ஏற்படுத்தினான் சகாபாக்கன் ஏற்படுத்தி இருபது ரகாசும் மூணு ரகாத் வித்திரையும் ஏற்படுத்தினான் இதை முதலாவது செய்தவர் ரவி அல்லாஹன் இப்ப பாருங்கள் சகோதரே இதுல நாங்க வந்து முரண்பட தேவல்ல இதுல வந்து நாங்க கருத்து வேறுபாடு கொள்ள தேர்வு உமர் அவர்கள் ரத்தியெல்லாம் ஏற்படுத்தினாங்களே அன்பான் சொல்லி இந்த முறையினா உமர் ரதியு அன்பு இஸ்லாத்துக்கு வெளியால கொண்டு வரல இஸ்லாத்துக்குள்ள இருந்த ஒன்றை தான் கொண்டு வந்தான் மறைக்கப்பட்ட இருந்த ஒண்ட அதை கொண்டு வந்தான் சரியத்தில் துணியோ கடமைகள் சரியத்தில் மறைக்கப்பட்ட இது பொதுமக்களே தெரியாது ஆனா உலமாக்கல் அணுகி நின்றால் அதனுடைய விஷயம் ஏற்படுத்தினாங்க இது வந்து ஆள்க நினைக்கிற மாதிரி எங்கேயோ இருந்த ஒரு சப்ஜெக்ட கொண்டு வரல இதை கொண்டு வந்த இஸ்லாத்துக்குள்ள இருந்தது அதனாலதான் சஹாபாக்கள் மௌனமா இருந்தாங்க மௌனமா இருந்து செய்தனா இந்த விஷயத்தை அந்த நேரத்தில் எந்த ஒரு சகாபியும் காலம் எப்படி எல்லா சஹாபாக்களும் அப்படி தான் உபய கேட்கிறார் அவங்களுக்கு நான் ஓதத்துக்கு உங்களுக்கு தான் குர்வான் இறங்குது விரும்புறன் இருந்த சகாபாங்கள் பின்னால ஒரு வாய் துறக்கல்ல நினைச்சாங்க இது இஸ்லாத்துக்குள்ள மறைஞ்சிருந்த ஒன்றை வெளிக்கொண்டு வந்தார் இந்த காலத்தில் என்ன ரைட் எங்களுக்கு தேவை செஞ்ச பள்ளியில செய்ய அது மாத்திரமல்ல சொல்ற மாதிரி எட்டு ரகாத் தான் யாரு சொல்றாங்க இல்ல ஹதரத் ஆயிஷா சொல்றாங்க சரி ஹதரத் ரிவாயத் என்றால் இடதுல ஹதரத் ஆயிஷாவுடைய அதுல உண்டு தான் ஆயிஷா ரதி அல்லாவுடைய வீடு அதுல தான் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் முதலாவது பார்த்தாங்க இஸ்லாமுக்கு மாத்தம் வருதுக்கு எதிராக வருது வாழ தூக்கினாங்க அப்படி என்ற வாழ தூக்கி வந்து இருப்பான் வெளியில் செய்த அமர் நீங்க செய்ய பிழை ஆனா அவங்க கூட ஆயிஷா அவங்க கூட அமைதியாயிருந்தாங்க நினைச்சாங்க அமல் செஞ்சிருந்தால் எங்களுக்கே செய்யலா எங்களுக்கே பொறுமையாயிருந்த ஒரு குர்வான கேக்கலா எங்களுக்கே ஒரு பள்ளி பின்னா பள்ளியில ஒரு இமாமு பின்னால ஏங்களை சொல்லலாம் ஏனா கருத்து வேறுபாடு படும் செஞ்சிட்டு போயிட்டான் அது மாத்திரம் உலகத்தில் ஆக சிறந்த நாலாவது அல் மசிது பள்ளி இந்த நாலு பள்ளியிலையும் இருவர காத்திய அப்படி வேறுபட்டென்றால் அவங்க வேறுபாட்டி அந்த பள்ளியில அப்படி செய்கிறால் எங்களோட பள்ளியில் பாக்கியம் அது பின்னால் நின்று தொழில் எவ்வளவு பாக்கியம் அது மாத்திரமல்ல சைதுனா உமர் ரதி சாதாரண சகாவியல் அவரை பத்தி ரசி நிறைய சொல்லியிருக்கிறார்கள் சைதுனா உமர எப்படிப்பட்டவர் எந்த அளவு கண்டா அவருடைய சில வார்த்தைகள் கூட அல்லாக்கு நேர் பண்ணி செய்த உமர் ர அ சொல்றாங்க அல்லாத குரானா இருக்கிற ஒரு பையனு குரானோது அல்ல மனுஷன் இப்படி படைச்சான் இப்படி படைச்சான் இப்படி படைச்சான் இப்பாஹு அன்பு சொன்னாங்க இந்த வார்த்தை சொன்னதுதான் அல்லாஹ் அடுத்த நிமிடம் அந்த ஆய அந்த வார்த்தை வாகியா இருக்கிற அது குரான்ல இருக்கு அதனால இருபத்தி ரெண்டு நேரட்ட புரோன ஆயது அது மாத்திரமல்லாஹு சொன்னுடைய பத்தி இந்த உமத்துக்கும் ஒவ்வொரு முகத கொடுத்திருந்தான் உமர் என்றார் அப்பாக்கள் விலங்கல் உமருடைய நாவால மலக்கு பேசுறாங்க அவர் தான் முகதன்றார் அதனால சாதாது எல்லாம் அவங்கள பத்தி பேசிக்கொண்டே போகலாம் என்றான் அவங்களை ஒரு ஸ்தானத்தில் வச்சான் சைத்னா உமரது இல்லாமல் அவங்களை வச்சுத்தான் இந்த சுன்னது ஹயாத் ஆகும் அல்லாஹ் தேவை அவர்களுடைய செயலாள ஹயாத்தாகப்படும் அது மாத்திரமல்ல நான் கேட்டுக்கொள்வேன் இது வந்து நசாராக்களுடைய திட்டம் இதுல பிரிவனு ஒன்று அதனால வாலிப்பர்கள் குறிப்பா எல்லாம் துடிப்புள்ளவர்கள் அவங்க கூட கவனமாயிருக்கும் எங்களால் உண்மைத்து சீத்தனா போப்படாது நாங்கள் இப்படித்தான் செய்ய போறோம் எங்கிட்ட நாங்கள் எட்டுற காத்துள்ள போறோம் அன்பான மிச்சம் கவனமாயிருக்கோம் எங்களுக்கு அந்த பாவத்தை அந்த தவற அந்த குட்டத்தை நாங்க நாங்கள் நின்று எடுத்துக்கொள்ளப்படாது ஒரு முறை இருக்கிற இஸ்லாத்த ஒத்துமையை புராண பாதுகாக்கிற முறை தான் அதனால் அன்பான சகோதரர்களே பெரியவர்களே அதனால ரமதானுடைய முக்கியமான ஒரு சுண்ண நப்பிலான தொழுகதான் இந்த சராவிய அதனால இது இதுக்கு நிறைய சிறப்புகள் பதாயல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால சரி நான் உமர் ரதி அல்லாஹு இவங்க ஏன் ஏற்படுத்தினாங்க என்ன பல கருத்துகள் சில கிதாபில் கூட எழுதப்பட்டி அதனால் அன்பானு சோழி இந்த மாதத்தை நாங்கள் உள்ளத்துக்கு எடுக்கணும் ஒன்று நோன்ப நாங்கள் உள்ளத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி இத மாதிரிய குர்வானுடைய மாதம் முடிஞ்ச அளவு குரானை படிக்கிறது குரவான விளம்புவது குரவான முடிக்கிறது இது எங்களுடைய ஆசையான ஒரு கட்டமாக இருக்கும் ஏன்னா ரமதானுடைய மாதம் இது குர்வானுக்கல்லே ஒதுக்கின ஒரு மாதம் முடியுமான அளவு ஒரு நாளைக்கு எங்கள்ட நாவால ஒரு குர்வானை நாங்கள் ஓதணும் குரானை ஓதும் பொழுது உள்ளத்துல வரணும் இது நான் அல்லா ஓதுரான் அல்லா ஓது ஏனென்றால் குரானுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு சூறாம் அப்படி அல்லாஹூல் அலை இஸ்லாமுக்கு மொழிங்கது அதே வார்த்தை அதே சொல் அதே சொல்ல அதே வார்த்தைய ஜிபிரில் அலை வசல்லம் சஹாபாக்கள் அதே வார்த்தை அதே சொல்ல கொடுத்தான் சஹாபாக்கள் எங்கள் வரையல் இந்த புராணப்பன்தான் அதனால் நாங்கள் நினைக்கோணும் இந்த குரானை ஓதும் பொழுது முதலாவது அல்லாஹ் ஓதினான் இது ஏன நாவை சும்மா ஆடுது இப்படி ஒரு உணர்வோடு ஓதி நன்றால் அந்த புராணுக்கு மதிப்புண்டாம் அந்த புராணை படிக்கணும் விளங்கோனும் சிந்தனை செய்யணும் என்று ஒரு ஆசை வரும் எப்ப இது அல்லாஹ் ஓதுறான் நான் ஓதல்ல ஏன நாவ ஆடுது சும்மா முதலாவது முடிஞ்சவன் அல்லாஹூ ஜல்ல ஜலால் அதனாலுடைய அன்பு இறக்கம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் சகோதரல்லே அதுக்குண்டான ஒரு ஒரு தாரணமான ஒரு தொழுக தான் இந்த தராவியுடைய தொழுக இத முறையோடு நான் செய்யும் பொழுது நிச்சயம் அல்லாஹு எங்களுக்கு பதினொரு மாசத்துக்குண்டான் பதினோரு பதினோரு மாசம் இந்த மாதத்தை விட்டு பதினொரு மாசத்துக்கு அல்லாஹ் பொர்வான ஆட்சியை தருவான் எங்களோட குடும்பத்திலேயும் உலமாக்கலை ஆப்பிளா ஏற்படுத்துவான் எனவே யாரு எங்க பாவங்களை மன்னித்தல்வானாக யாழ தவறுகளை மன்னித்தல்வாயாக யாழ் அப்பொருவானுடைய ஆட்சி இறக்கத்தை பண்பை தருவாயாக யாழ முறையோடு ஓதக்கூடிய தன்மைங்களை தருவாயாக யாழ சைதான் யாருல்லா எங்களை பாதுகாத்திரியா இல்லா சஹாபாக்களுடைய பொறுமதி அவனுடைய மதிப்பு யாருல்லா குறைதை குறைவதை விட்டு எங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்திரியா முடியவாரையால் எங்களுக்கு ஒரு ஆப்பியுள்ள ஒரு ஆப்பிய சக்தி நீ தருவாயாக